சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமல உச்ச ஸித்தியுவயேத்துர்த்திஷு சத்ஷ்ந்திரிசுதர சஞ்சீவிதானிதேவேகி பரம் நரேந்திர பிப்பலாயனர் என்கிற யோகியானவர் ராஜாவோட அதாவது நிமி சக்கரவர்த்தியோட கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்குகிறார் அவர் கேட்டது என்னன்னு கேட்டால் பகவானுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை அறிஞ்சு அந்த வாழ்க்கையில் நாங்கள் நிலைச்சி நிற்கிறதுக்கான உபாயத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படிங்கிறது தான் அந்த ராஜாவோட கேள்வி அதுக்கு பிப்பலாயனர் உபதேசம் பண்ணுறார் ஹே நரேந்திர நரேந்திரன்னா நராணாம் இந்திரகா மக்களின் தலைவன் அப்படின்னு அர்த்தம் ராஜான்னு அர்த்தம் ஹே நரேந்திர தத்து அவேகி அதை நீ தெரிந்து கொள் தத் பரம் அவேகி அதுவே அந்த மேலான பரம்பொருள் என்பதை தெரிந்து கொள் இங்கே ததேவான்னு படிக்கக்கூடாது தது அவேகி அதனை மேலான இறைவன் என்று அறிந்து கொள்வாயே அந்த இறைவனுடைய லட்சணங்களையெல்லாம் சொல்கிறார் உண்மையிலேயே இவர் அகாரணன் எதற்கும் காரணம் இல்லாதவர் அகேதுகு அஸ்ய இந்த காரணமற்றவனுக்கு ரெண்டு அர்த்தம் அவர் உண்மையிலேயே காரணமாக இல்லை ஆனால் அவருக்கு காரணமும் இல்லை அவர் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழி உபதேசம் பண்ணுறது ஆனால் காரணத்தை புரிய வச்ச பிறகு அவர் காரணமாகவும் இல்லை என்று சொல்லுவது அத்வைத சித்தாந்தத்தினுடைய முக்கியமான ஒரு உபதேசம் அதபடி பார்த்தா அகேதுகு அஸ்ய தனக்கு காரணமற்ற உண்மையில் படைப்புக்கும் காரணமாக இல்லாத அப்படின்னு ரெண்டு அர்த்தமும் சொல்கிறதுக்கு அது இடம் கொடுக்கறது ஆனால் இந்த இடத்துல எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் தனக்கு காரணம் இல்லாத அந்த பரமாத்மா கடவுள் அப்படின்னு எடுத்துக்கணும் அவர் என்னவா இருக்காருன்னா ஸ்திதி உத்பவ பிரளயஹேது அ உத்வ ஸ்திதி பிரலயஹேது இந்த படைப்பினுடைய தோற்றத்துக்கும் இந்த படைப்பினுடைய இருப்புக்கும் காத்தலுக்கும் ஒடுக்கம் பிரளயத்துக்கும் காரணமாக இருக்கிறவர் எப்படி ஒரு குடம் அல்லது நகைக்கு மண் அல்லது தங்கம் காரணமாக இருக்கிறதோ அப்படி ஆக இந்த மாபெரும் படைப்பிற்கு சிருஷ்டிஸ்திதி பிரளயம் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் தோற்றம் அவரிடமிருந்தே தோன்றுகின்றன இருப்பும் அவரிடமே ஒடுக்கமும் அவரிடமே குடம் மண்ணிலேயே தோன்றி மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே ஒடுங்குவதைப் போல இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அந்த பரம்பொருளிடமிருந்தே தோன்றி பரம்பொருளிடமே இருந்து பரம்பொருளிடமே ஒடுங்குகிறது ஆகவே பரம்பொருள் இந்த மாபெரும் படைப்புக்கு காரணமாக ஆகிறார் ஆனால் அவருக்கு காரணமாக ஒன்றுமில்லை என்பது கருத்து அந்த வஸ்துதான் அந்த பரம்பொருள் தான் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திஷூ சத்து அப்படிங்கிறது ரொம்ப அழகான தத்துவ ஸ்லோகம் இது எந்த ஒரு காரணமற்ற பரம்பொருளானது இந்த மாபெரும் படைப்பிற்கு தோற்றத்தின் இருப்பின் ஒடுக்கத்திற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பரம்பொருள் எல்லோருடைய கனவிலும் நனவிலும் உறக்கத்திலும் இருப்பாக இருந்து எது சகிஷ பகிஷ பகிஷன்னா வெளியிலும் ஆக சுஷுப்தியிலும் இருக்குது நம் உள்ளும் இருக்கிறது நம் அனுபவங்களிலும் இருக்கிறது வெளி அனுபவங்களிலும் தனி அனுபவங்களிலும் வெளிப்பொருள்களை நாம் அனுபவிக்கிறோம் நம்மையும் நாம் அனுபவிக்கிறோம் இவற்றிலெல்லாம் அது சத்து இருப்பு என்கின்ற தத்துவமாக அது இருக்கிறது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் சுத்த சத்தான்னு சொல்கிறோம் தூய இருப்புன்னு சொல்கிறோம் அது எல்லாவற்றிலும் ஆகா உள்ளிலும் புறத்திலும் அது இருக்கிறது பகிஷ்ட அது மாத்திரமில்லை தேக இந்திரிய அசுஹிருதயானி ஏனச்சரந்தி இந்த எத்துங்கிறது ரொம்ப முக்கியம் யாதொன்று படைப்பிற்கு காரணமாக இருக்கிறதோ காரணமற்ற யாதொன்று படைப்பிற்கு காரணமாக இருக்கிறதோ எந்த ஒரு இருப்பானது நனவு கனவு உறக்கத்திலே உள்ளும் புறத்திலும் விளங்கி கொண்டு இருக்கின்றதோ எதனால் உடம்பு இந்திரியங்கள் அதாவது பொறிகள் பிராணன் மனசு இவைகளெல்லாம் செயல் புரிகின்றனவோ மனம் சிந்திக்கிறது பிராணன் உடம்புக்குள்ளே இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறது இந்திரியங்கள் விஷயங்களை கிரகித்து கொண்டிருக்கின்றன அவைகளெல்லாம் இருக்கின்ற உடலும் இருக்கிறது எதனால் இவைகளெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அது மாத்திரம் அல்ல இவற்றையெல்லாம் அந்த தத்துவம் பரமார்த்த தத்துவம் பரம்பொருள் தத்துவம் பாதுகாத்து கொண்டிருக்கின்றன சஞ்சீவித்தானி சஞ்சீவிதானி தேகேந்திரிய அசுஹிருதயானி ஏனச்சரந்தி நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடம்பு இந்திரியங்கள் பிராணன் மனசு இவைகளெல்லாம் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ தது பரம் அவேகி அதுவே அந்த பரம்பொருள் என்று நீ அறிந்து கொள்வாய் ஆக பரம்பொருளுக்கு லக்ஷணம் சொல்கிற அதாவது புறத்திலும் அகத்திலும் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை படைப்பிற்கு காரணமாக இருக்கின்ற உடம்புக்கு காரணமாக இருக்கின்ற படைப்பையும் உடம்பையும் வியாபித்து இருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிந்து கொள்வாய் ஆக எது ஸ்தித்யுத்பவ பிரளயஹேது அசிய ஜகதான்னு சொல்ல வேண்டியிருக்கும் எது அகேத்து அசிய ஜகதா ஸ்தித்யுத்பவ பிரலயஹேதுனஜாகர சுஷுப்திஷு பகிஷ எத்து சத்து ஏன சஞ்சீவித்தானி தேகேந்திரிய அசுஹயானி சரந்தி தத்து பரம் அவேஹி ஹே நரேந்திர என்பது ஸ்லோகத்தினுடைய அன்மயமாக இருக்கிறது எந்த காரணமற்ற பரம்பொருள் இந்த மாபெரும் படைப்பின் தோற்றத்திற்கும் இருப்புக்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றதோ எந்த இருப்பானது அகத்திலும் புறத்திலும் விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் விளங்கி கொண்டிருக்கின்றதோ நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடல் இந்திரியங்கள் பிராணங்கள் மனம் முதலானவைகள் எதனால் இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அதுவே பரம் மேலான பரம்பொருள் என்பதை அறிந்து கொள்வாயாக அரசனே என்பது ஸ்லோகத்தினுடைய பொருளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நிறைவு செய்கிறேன் பிப்பலாயன உத்வப்ளயே ஸ்வப்னஜா சுஷுஷு சத்ஷ் தேகேந்திரியாசுதயாச்சரந்தி ஏன் சஞ்சீவிதவேரம் நரேந்திர எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன மொபைலில் பெற